வணக்கம் நற்றினியின் ஆயிரத்தி இருபதாவது செய்தி சேவை மார்ச் எட்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு மாசி மாதம் இருபத்தி நான்காம் நாள் வியாழக்கிழமை இன்று நாளேடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்து வாசிப்பவர் ஈரோடிஎஸ் செந்தில்குமார் இன்று மார்ச் எட்டு சர்வதேச மகளிர் தினமாகும் இந்நாளை ஒட்டி உலகம் முழுவதும் உள்ள சகோதரிகளுக்கு நற்றினை தனது நல்வாழ்த்துக்களை அகமகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறது தமிழக செய்திகள் சட்டப்பேரவையில் முதல்வர் பழனிசாமிக்கு எதிராக வாக்களித்த ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்ட 11 எம்எல்ஏக்களை தகுதி நீக்கம் செய்ய கோரிய வலக்கின் தீர்ப்பு தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் பெரியார் சிலைகள் அகற்றப்படும் என தனது பேஸ்புக் பக்கத்தில் வெளியான பதிவு தனது அனுமதியின்றி பதியப்பட்டதாக பாரதிய ஜனதா கட்சி தேசிய செயலாளர் எச் ராஜா விளக்கம் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கும் நோக்கத்திலிருந்து மக்களை திசை திருப்புவதற்காகவே ஹெச் ராஜா இது போன்ற பதிவுகளை பதிவிட்டதாக மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமலஹாசன் குற்றம் சாட்டியுள்ளார் மார்ச் பதினைந்தாம் தேதி தமிழக பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என சட்டப்பேரவை செயலாளர் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் காவலர்கள் தற்கொலைகளை தடுக்க காவல்துறை சீர்திருத்தம் வேண்டும் என திரு அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் காவரி மேலாண்மை வாரியம் அமைக்கும் பணிகள் தொடங்கிவிட்டதாக மத்திய நீர்வளத்துறை செயலாளர் யு பி சிங் தெரிவித்துள்ளார் இந்திய செய்திகள் நீட் தேர்வு எழுதுபவர்களிடம் ஆதார் எண்ணை கட்டாயப்படுத்தி கேட்கக்கூடாது என சிபிஎஸ்இ எனப்படும் மத்திய இடைநிலை கல்வி வாரியத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு பெண்களுக்கான நாரி புரஸ்கார் விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன ஆதார் எண் இணைப்பதற்கான காலக்கெடு மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதியுடன் முடிவடையும் நிலையில் அதற்கான அவகாசம் நீட்டிக்கப்பட வாய்ப்பு உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுக்க இயலாது என்று மத்திய அரசு திட்டவட்டமாக கூறிவிட்டதாக தெரிகிறது எனவே தெலுங்கு தேசம் அந்த கூட்டணியில் விலகுவதற்கான வாய்ப்புகள் அதிகரித்துள்ளன மேல் மருத்துவ சிகிச்சைக்காக அமெரிக்கா செல்ல இருக்கிறார் கோவா முதல்வர் மனோகர் பாரிக்கார் மும்பை வெடிகுண்டு தாக்குதலில் தொடர்புடைய தாவூத் இப்ராஹிம் சில நிபந்தனைகளுடன் இந்தியாவிடம் சரணடைய விரும்புவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன குழந்தைகள் திருமணம் இந்தியாவில் வெகுவாக குறைந்துள்ளதாக யூனிசெப் அமைப்பு பாராட்டு தெரிவித்துள்ளது இந்திய முஸ்லிம்களின் பெரும்பகுதியினரால் கடைபிடிக்கப்பட்டு வரும் நிக்கா ஹலாலா மற்றும் பலதார மனம் ஆகியவற்றை தடை செய்ய கோரி உச்ச மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அயல்நாட்டுச் செய்திகள் இரண்டாம் உலக போரின் போது கடலில் மூழ்கடிக்கப்பட்ட அமெரிக்காவின் விமானம் தாங்கி கப்பல் யூஎஸ்எஸ் லெசிங்டன் கடலுக்கடியில் இருக்கும் இடம் கண்டறியப்பட்டுள்ளது ரஷ்ய உளவாளி மீது மர்ம ரசாயன தாக்குதல் நடத்தப்பட்டது இதில் மயங்கி விழுந்த அவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார் முன்னாள் அதிபர் சதாம் குடும்பத்தினர் அவர் ஆட்சிக் காலத்தில் பணியாற்றிய அதிகாரிகள் என நாலாயிரத்திற்கும் மேற்பட்டோரின் சொத்துக்களை பறிமுதல் செய்ய ஈராக் அரசு உத்தரவிட்டுள்ளது சிரியாவில் நடைபெற்ற ரஷ்ய நாட்டு விமான விபத்தில் பலியானவர்களின் எண்ணிக்கை முப்பத்தி ஒன்பதாக உயர்ந்துள்ளது தென்கொரியா மற்றும் வட கொரியா நாடுகள் இடையே நல்லுறவை மேம்படுத்துவதற்கான இருதரப்பு மாநாடு வரும் ஏப்ரல் மாதம் நடைபெற உள்ளது காஷ்மீரில் உள்ள சிரிகோட் எல்லை கட்டுப்பாட்டு பகுதி வழியாக தங்கள் நாட்டு வான்பரப்புக்குள் நுழைந்த சிறிய இந்தியாவின் ஆளில்லா உளவு விமானத்தை சுட்டு வீழ்த்தியதாக பாகிஸ்தான் தெரிவித்துள்ளது பாகிஸ்தான் அரசு தடை செய்யப்பட்டதாக அறிவித்த ஜமாது தாவா பயங்கரவாத அமைப்பின் அளுவலகத்தை அந்த இயக்கத்தின் தலைவர் ஹபீஸ் சயீத் உள்ளிட்டோர் தொடர்ந்து பயன்படுத்தி வருவதாக தெரியவந்துள்ளது வணிக செய்திகள் எட்டாவது தலைமுறை ரோல்டம் கார்ட் டெல்லி மும்பை அகமதாபாத் உள்ளிட்ட வடமாநில நகரங்களில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இ காமர்ஸ் நிறுவனமான நிறுவனமான மிந்த்ராவில் 414 கோடியை முதலீடு செய்திருக்கிறது அரசு வங்கிகள் இரண்டாயிரத்தி பதினாறு மற்றும் பதினேழாம் நிதியாண்டில் கடன்களை தள்ளுபடி செய்தது என மாநிலங்களவையில் மத்திய நிதி அமைச்சர் அருண் ஜேட்லி தெரிவித்துள்ளார் இந்தியாவின் இரண்டாவது மிகப்பெரிய ஐ டி நிறுவனமான இன்போசிஸ் முக்கியமான உயரதிகாரிகளுக்கு பத்தொன்பது லட்சம் பங்குகளை வழங்கியுள்ளது டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் பெண் பணியாளர்களின் 25 சதவீதமாக உயர்த்த திட்டமிட்டுள்ளது விளையாட்டு செய்திகள் உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகளில் நேர்மையை நிலைநாட்டும் வகையில் வீடியோ ரீப்ளே முறை அறிமுகம் செய்யப்பட உள்ளது ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் வருகின்ற ஜூன் பதினான்காம் தேதி முதல் உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள் தொடங்க உள்ளது குறிப்பிடத்தக்கது இந்திய மகளிர் கால்பந்து லீக் போட்டி டெல்லியில் ஐந்தாம் தேதி தொடங்குகிறது 7 அணிகள் பங்கேற்கும் இந்த போட்டியின் அரையிறுதி ஆட்டங்கள் ஏப்ரல் பனிரெண்டாம் தேதியும் இறுதி ஆட்டம் ஏப்ரல் பதினைந்தாம் தேதியும் நடைபெற உள்ளன சுல்தான் அஸ்லான்சா கோப்பை ஹாக்கி போட்டி தொடரின் லீக் ஆட்டத்தில் ஆஸ்திரேலியா நான்குக்கு இரண்டு என்ற கோல் கணக்கில் இந்திய அணியை வீழ்த்தியது உலக துப்பாக்கி சுடுதல் போட்டியில் பதினாறு வயதான இந்திய வீராங்கனையான மனு பாகர் இரண்டாவது தங்கப்பதக்கம் வென்றுள்ளார் உலகக்கோப்பை தகுதிச் சுற்று போட்டிகளில் வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் அணி ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அணியை வென்றுள்ளது திரைச்செய்திகள் கொடிவீரன் படத்திற்கு பிறகு சசிகுமார் நடிப்பில் உருவாகி இருக்கும் படம் அசுரவதம் இப்படத்தை சென்னை உங்களை அன்புடன் வரவேற்கிறது படத்தை இயக்கிய எம் மருதுபாண்டியன் இயக்கியுள்ளார் இப்படத்தில் சசிகுமருக்கு ஜோடியாக நந்திதா நடித்துள்ளார் உரு படத்தின் தயாரிப்பாளர் வி விஜி எழும்பின் திரைப்படத்தின் மூலம் இயக்குநராக அறிமுகமாகிறார் ஆதரவற்ற ஐந்து சிறுவர்களின் வாழ்க்கையில் நடக்கும் சம்பவங்களை எடுத்துரைக்கும் இப்படத்தில் விவேக் தேவயானி ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடிக்கின்றனர் ஹிந்தி நடிகர் அமிதாப் பச்சனுக்கு எழுபத்தி ஐந்து வயது ஆகிறது இந்த வயதிலும் வித்தியாசமான வேடங்களில் நடித்து வருகிறார் ஏற்கனவே பா படத்தில் குள்ள மனிதராக வந்தார் தற்போது நூத்தி இரண்டு என்ற படத்தில் நூற்றி வயது முதியவராக நடிக்கிறார் இப்படத்தில் நடிகர் ரிஷி கபூரும் நடிப்பது குறிப்பிடத்தக்கது அருள்நிதி நடிக்க இருக்கும் புதிய படம் ஆயிரம் கண்கள் அறிமுகிருக்கிறார் இந்த படத்தில் அருள்நிதி ஜோடியாக மகிமா நம்பியார் நடிக்கிறார் இத்துடன் நட்டினியின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன ஒரு நிமிட யோசனை அஞ்சல் தலை செய்திகள் நாளும் ஒரு விதை நித்தம் ஒரு முத்து போன்ற தரமான ஒலிக்கோப்புகளை சிவிமடுக்க டபிள்யூ என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் நன்றி வணக்கம்